அவர்களின் அவர்கள் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு என்று கூறிவிட்டு கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப காற்றின் வெளிப்பாடாகும் எனவே வெப்பம் கடுமையாகும் போது லுகர் தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்றார்கள் மணல் திட்டுகளின் நிழலை நாங்கள் பார்க்கும் வரை நபிசல்லு அலஹல்ல அவர்கள் தாமதப்படுத்துவார்கள் குறிப்பு சூரியன் நன்றாக சாய்ந்து அசருக்கு சற்று முன்பாகத்தான் மணல் திட்டுகளின் நிழல் தென்படும்